சத்குரு சுவாமிக்கு ஜெய் குரு கிருப்பையால் கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா நம்ம கண்ணனுக்கும் ருக்மிணி தாயாருக்கும் நடக்கக்கூடிய அந்த அழகான உரையாடல் அதாவது ஊழல் மூலமாக இருக்கக்கூடிய உரையாடல்ல இப்போ ருக்மிணி தாயார் சொல்லக்கூடிய பதில அவர் கேட்ட விஷயத்துக்கும் கோத்து கோத்து பார்க்குறோம் முடிஞ்சா அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க இல்லட்டா பரவாயில்ல கேட்டாப்போ கேட்கறதுல விஷயம் இருக்கு நாற்பது ஸ்லோகம் இன்னைக்கு பார்ப்போம் வித்ராவிய சர்கசேன ஜும் சிம்ோயத்தீச பசூன் சுபா தே பரம் பிரபா ஜாடியம் வச்சராதயஸ் பூப்பான் விதிராவிய சார் ஜகத்தம் சிம்யதலி ம் பசூன் சுபா தேதிம்ணம் பிரப எவ்வசையமணோ அங்கவிய ஜாயந்தநுஷார ஐக்கியம் ராஜம் விசிய விஷுகோவனவம் புஜாட்சா சீதன் தே அனுபவிம் தைகா ஸ்திவாச்சையுசிமோ அங்கவை ஜாயந்திரையை ராஜ்ம் விசிய விஷுகோவனவம் புஜாட்சா சீதன் தி அனுபவீம் தைகா ஸ்திம் நாற்பது நாற்பத்தியூன் ரெண்டு ரெண்டு ஸ்லோகமாக தான் வந்து அனுபவிக்கிறனால பார்க்க முடியும் மறுபடியும் ஒரு ஆவர்த்தி பார்ப்போம் ஜாட் பச்சஸ்தகராஜயஸ்து பூபான் பிதிராவியசார்க்கம்தம் சிம்மோயா சுபலிமீஷ பசூன் சுபாம் தேத் பிரபன்னா அங்க வைன்ய ஜாயந்த நாகுட கயாரயத்யம் ராஜ்யம் விசிறஜ விஷுகோபனமம்பு அனுபதவீம் அர்த்தம் பார்ப்போம் என்ன சொல்றாருன்னு அருமணி தாயார் என்ன சொல்றான்னு பார்ப்போம் அப்புறவு ஸ்லோகம் ஈஷா கஜாகிரஜா எல்லாருக்கும் அந்த ஆளுமையில் இருக்கக்கூடியவன் எல்லாரையும் கட்டி ஆளக்கூடியவன் எல்லா ஜீவராசிகளுக்கும் தலைவன் அப்படி ஏ கிருஷ்ணா எந்த நீங்கள் வந்து அந்த சார்க நினதன் சார்கராஜன் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமாடுகார அவர் வந்து சார்கராஜன் அந்த உற்சவ பெருமாடு கிருஷ்ணன் தான் சார்கராஜன் சார்கராஜன் தான் அந்த ஒரு வில்லோட அந்த நானு இல்லையா ஒரு தட்டு தட்டி விட்டு அதில் வந்து ஒரு நையன ஒரு ஒரு இது வரும் சப்தம் வரும் அந்த சப்தமே பயத்தை ஏற்படுத்தும் அது அவனுடைய சங்கல்பம் வேறு ஒன்றும் இல்லை இப்போ வந்து ஒரு சங்கம் ஊதினா அதனுடைய அந்த சப்தத்தினுடைய மூலமாகவே சவுண்டு பொல்யூஷன் மாதிரி மனசை கலக்க முடியும் என்ன வேணால் அதாவது சந்தோஷத்தையும் கொடுக்க முடியும் மனசை கலக்க முடியும் அது அவனுடைய சங்கல்பம் அப்படி சத்ரு ராஜாக்களை அந்த விரட்டி ஓட்டிட்டும் உங்களுடைய பாகமான என்ன ஆமா எப்படி சிங்கம் வந்து மற்ற காட்டில் இருக்கு சிங்கம் இருக்கு மற்ற பிராணிகள்லாம் விரட்டிட்டும் மற்ற பிராணிகள் பசுங்கிறது ஸ்டாண்டர்ட் காமன் நேம் இது பசுங்கிறது நம் பசுமாடையும் குறிக்கும் காமன் ஒரு பத்தி பசு பாசங்கிறதுல பசுங்கிறது நான் நீங்களே பசு தான் விரட்டிட்டு தன்னுடைய பாகத்தை வந்து அது மட்டும் எடுத்துன்னு போகும் பயப்படாமல் எடுத்துன்னு போகும் உங்களுடைய பாகமான என்ன அதாவது இப்படி தயார் சொன்ன தன்னை அபகரித்து நீங்கள் வந்தீர்கள் அப்பகாரத்தில் வந்தாரல அவளே கேட்டாள் தான் அவளே வந்து கிருஷ்ணனுடைய தேர்ல அவளே கைப்பிடிச்சு அவளே ஏறினாள் கைப்பிடிச்சு தூக்கிவிட்டு ஏற்றி விட்டான் அவளே தான் அவளுடைய சம்மரத்தோடு தான் ரக்ஷ விவாகங்கிறது ஏற்கனவே முன்னாலே சொல்லிருக்கோம் அவளுடைய அந்த எந்த ஒரு க்ஷத்திரிய பெண்ணினுடைய பூர்ண அனுமதியோட மற்ற உறவினர்களுக்கெல்லாம் பிடிக்காமல் இருந்தாலும் அந்த ராஜகுமார் அந்த ரக்ஷ கத்திரிய பெண்ணினுடைய பூர்ண அனுமதி இருந்தால் அவர்கள் வந்து மற்ற ராஜாக்களை ஜெயிச்சுட்டு கொண்டு வரலாம் அதுதான் ரக் ரக்ஷ விதானம் சொல்லப்பட்டது அப்படி உங்களுடைய பாகத்தை வரும் தீர் பண்ண வரலை இவர் மற்றவர்கள் மாதிரி அவளுக்கு பிடிக்காமல் இருக்கல அவளுக்கு பிடிச்சு அவளுக்கு வேண்டியதாக சொன்னார் அபகரித்து வந்தீர்களோம் அப்படிப்பட்ட தாங்கள் வந்து அந்த ராஜாக்கள் கிட்ட இருந்து பயத்தால சமுத்திரத்தை பயத்தால சமுத்திரத்தை சரணமடைந்தீர்கள் சொல்லப்பட்ட வாழ்க்கை இருக்கேன் அது வந்து அறிவில்லாதவர்கள் சொல்ல போற மாதிரி இருக்கு எத்தவச்சவச்சாக துச்சாட்டியம் புத்திலாரமும் வந்து உடறாப்புல இருக்கு அப்படின்னு அவள் இங்க விவரமான வாக்கியம் இங்கே தன்னுடைய அறிவற்ற செயலில் சொல்லுத நல்ல செயலுங்கிற அப்பளை காண்பித்து மற்ற ராஜாக்களை வந்து பேராற்றல் மிக்கவன் புகழந்தத கோபம் கொண்டு எம்பெருபான்மையில் அஜ்யானமான அக்ஞானத்தை உண்மை உணராமையை ஏறிட்டு பேசுகிறாள் அதாவது அப்படின்னா பத்தொன்பதாவது ஸ்லோகத்தில் என்ன பார்த்தது தேஜாம் பிரியமராந்தானாம் திருப்தானாம் ஆனிதா சமயாபத் தேஜோ அபகரதா சதாம் இது வந்து கிருஷ்ணனுடைய ஸ்லோகம் கிருஷ்ணன் சொன்னது ருப்புணீட்டை சொன்னது தேஷாம் வீரமராந்தானாம் திருப்தானாம் வைநூத்தியே ஆலி தாசமையாபத்தே தேஜோ அப்பகர தாசரம் அதுக்கு வந்து பதில் சொல்கிறாள் நாற்பதில் இப்போது நம்ம பண்ணதில் இது வந்து தன்னோட அறிவில்லாத செயல்கிறத நல்ல செயல் அப்படின்னு சொல்லி காண்பித்து மற்ற ராஜாக்களை வந்து பேராற்றல் மிக்கவர்கள் புகழ்ந்திர பொறா தாங்காது கோபம் கொண்டும் அது எம்பெருமான்மையில் அத்தியானத்தை உண்மை உணராமையை ஏறிட்டு ருக்மிணி தாயார் சொல்கிறார் ஈஸ்வரா கிருஷ்ணா அரசர்கள் இந்த ராஜாக்கள் பயந்து நடுங்கி கட இந்த சமுத்திரத்தை சரணமடைந்தேன்னு இந்த துவாரகா நகர பத்தி சொல்லியே அவனுடைய பேச்சும் யுக்திக்கு பொருந்தவே இல்லையே ஏன்னா சிங்கம் வந்து தன்னுடைய கர்ஜனால மற்ற பிராணிகளை ஒரு கர்ஜனை பண்ண விரட்டிடும் அப்போ அந்த விவாக காலத்தில் உங்களுடைய பங்கான எண்ணை எப்படி நீ தூங்கி தூங்கி வந்த உங்களுடைய சார்ங்க வில்லுனுடைய நான் சப்தம் இருக்கேன் அந்த சப்தத்தாலே மற்ற ராஜாக்கள்லாம் விரட்டி அடிச்சுட்டுல அப்போது உங்களுடைய உரிமையான எண்ணை எடுத்து வந்தீர்களேன் அப்போது நீங்கள் வந்து உங்களுடைய ஆற்றல் மிக மிகத்த இருப்பதை ஈஸ்வரத்தன்மையை அங்கே காமிச்சிடலாம் அப்படி இருக்கிற போது இவர்களுக்கு பயந்து சமுத்திரத்தில் வந்து சரணமடைன்னு சொன்னது உங்களுடைய மற்ற ராஜாக்களை பொழுந்தது அது தாங்கள் அவள் அப்படி கோபம் கொண்டு சொல்கிறார் அக்யானத்தை எம்பெருமானையில் அஜ்யானத்தை உண்மை உணராமையை ஏறிட்டு சொல்கிறார் அவர் ஏற்றி விட்டதுக்காக சொல்கிறார் வேறு ஒன்றும் இல்லை அப்படி சொன்னார் அதனால இந்த ஆறாவ முதன் அந்த கும்பகோணத்தில் படுத்துட்டு இருக்காரு ஆறாவது அப்பர்யாப்த சுவாமி கோமலவல்லி நாயக்கியா சமயத்தும் அப்பரியாப்த சுவாமி இருக்காரு அவர் தான் சாரங்கராஜன் ஆறாவ முதன் அவர் வச்சுட்டு அந்த வில்லு சாருங்கம் சாரங்கராஜன் சொல்லப்பற அந்த சாரங்கம் தான் கண்ணன் அவன் வச்சுட்டு வில்ல ஒரு டன்ன இந்த டங்காரம்னாலே அந்த சப்தத்திலேயே அந்த சவுண்டு பொல்யூஷன்லயே ராஜாக்கள் அதனாலே விரட்டியாச்சு அப்போ எப்படி சிங்கம் வந்து தன்னுடைய பாகத்தை எடுத்துன்னு அப்படி நீங்க வந்து என்னை தூக்கி நந்தீர்கள் அப்படி இருக்கிற போது இப்ப சொல்றதையும் மற்ற ராஜாக்கள் பயந்து போய் நான் சமுதிரத்தில் சரணமடைந்தேன்னு சொல்லுது உங்களுடைய பேச்சு எதுவைக்கும் பொருந்தவே இல்லையா யுக்திக்கு பொருந்தி ஒரு பெரிய ஒரு சிக்ஸர் அடிச்சால் நம்ம குப்பணித்தாஜர் அடுத்தது நாற்பத்தி ஒன்னாவது விஷயம்ஷா அப்படின்னு கூப்பிடாள் ஆமா எல்லா தாமரை காடாச்சவன் அம்புஜாக்ஷா அங்க மகாராஜன் அங்க மகாராஜன் ப்ரிது அதாவது வைனங்கிறது வேலனுடைய புத்திரனான வேலனுடைய சரீரத்தில் கடைஞ்சி எடுத்துதான் அதனால் ப்ருது பரதர் ஜாயந்தனா ஜெயந்திக்கு பிறந்தவனோ பரதர் நாகுஷங்கிறது எயாத்தி கயாதேனா கயன் போன்ற திருபசிகாமணியா எல்லாம் மனுஷர்களில் திலக்கமாக இருந்தவர்கள் எல்லாம் பெரிய வல்லரசுகள் பெரிய சக்கரவர்த்திகள் அவரெல்லாம் எந்த தங்களுடைய விருப்பத்தால தானே ஏக சக்கராதிபதியாக இருக்கக்கூடிய ராஜ்யத்தை விட்டு அதை வந்து திரஸ்காரம் விட்டுட்டு தொடர்ந்து வனத்தை அடைந்தார்கள் வனத்தை அடைந்து இருக்கா வரம்போனார்கள் எல்லாம் தபஸ் பண்றதுக்காக உங்களை அடைவதற்காக அப்படி வனத்தை அடைந்தார்களோ அப்படிப்பட்ட உங்களுடைய மார்க்கத்தை ஆசிரியித்த அவர்கள் வந்து இந்த சம்சாரத்தில் கட்டப்பட்டனால என்ன இல்லையே கட்டப்படலையே அவர்கள் வந்து சௌக்கியமாக சக்கரவர்த்திகளாக இருந்தார்கள் சக்கரவர்த்தியாக இருந்து ஏகச்சக்கராதிபதியாக இருந்து உலகமே சமஸ்தூ பூமண்டலமே அவர்களுடைய கண்ட்ரோல் இருந்தாலும் ராஜ்யத்தை விட்டுட்டு வனத்துக்கு போய் உங்களுடைய மார்க்கத்தை ஆசிரியித்து தபஸ் பண்ணி உங்களை அடைந்தார்களே அப்போ சம்சாரத்தில் கட்டப்பட்டாலும் அதுக்கு விவரமாக சொல்றாள் நம்ம ருப்பணித்தாய நாற்பத்தி ஒன்றுல இந்த பதிமூணாவது ஸ்லோகத்தில் சொன்னார் தெரியுமா என்ன அஸ்பட்டவர்தனாம் பும்சாம் அலோக பதமியூஷாம் ஆத்திரஹா பரவீம் சுப்ரு பிராயா சிதந்தி யோஷிதா அஸ்பட்டவர்தனாம் பும்சாம் அலோக பதமியூஷாம் ஆத்திரஹா பரவீம் சுப்ரு பிராய சிதந்தி யோஷிதா இந்த பதிமூணாவதையும் ஸ்லோகம் கண்ணன் சொன்னது அதுக்கு அந்த பதிமூணாவது ஸ்லோகத்துல எங்களை கல்யாணம் செய்து கொண்ட பெண்கள்லாம் கஷ்டத்தான் அடைந்தார்கள் துக்கத்தை தான் அடைந்தார்கள் பகவான் சொன்னத அது இல்லை சும்மா அதாவது சும்மா நீயா கட்டி விடுறேன் அப்படி நீயா வந்து நீயா வந்து இதோ கலப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார் ஏ செந்தாமரை கண்ணா பங்கஜா அம்புஜாஷா ஒரு காலத்துல அங்க மகாராஜன் பிரித்து பிரித்து சக்கரவர்த்தி பரதர் பரத யோகீஸ்வர் ஜயாதி கயன் இப்படிப்பட்ட பெரிய பெரிய சக்கரவர்த்திகள் ராஜாக்கள்னா ஆளுமைக்குள்ள ஈஸ்வரத்துக்குள்ள அவருடைய கண்ட்ரோலில் இருந்தாலும் அவரவர்கள் தங்கள் தங்களுடைய பெரிய ராஜ்யத்தை ராஜ்ய ராஜ்யத்தை அப்படியே எல்லாத்தையும் திரஸ்காரம் பண்ணி தொடர்ந்து சன்னியாசம் பண்ணி காட்டிற்கு போனார்களே இதுக்காக போனார்கள் ஒன்றை ஒன்று உங்களுடைய நெறியை உங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றினார்கள் அதை ஃபாலோ பண்ணார்கள் சப்பஸ் பண்ணுறதுக்கு அவர்கள் இந்த லோகத்தில் கஷ்டமாக அடைந்தார்கள் கடையிலையே அப்போ எப்படி அந்த ராஜாக்கள்லாம் இப்படிப்பட்ட ஏகசக்கராதிபதியாக இருந்து சமஸ்த சார்வபோமாய் இருந்தவர்கள்லாம் வனத்துக்கு போய் தபஸ் பண்ணி உங்களை அடைந்தார்களோ அவர்கள் இந்த லோகத்தில் கஷ்டமடைந்தார்களா இல்லையே அப்படி இருக்கிறவரும் உங்களை கல்யாணம் கொண்ட பெண்கள்லாம் துக்கத்தை கட்டத்தை அடைகிறார்கள் நீங்க சொன்னது அது எந்த விதத்திலையும் ஒப்புக்கொள்வது இல்லை அது சும்மா சொல்ல கட்டி விட்ட அது சரியான விஷயம் இல்லை மேல நாற்பத்தி இரண்டாவது ஸ்லோகத்தில் பார்ப்போம் ூணு பாம் கியம்யே ததவ பாஜன்தம் ஆய சன்முக்கம் ஜத்தபவம் லம்திணயால மத்திய சதோரயமத்த விவித்திருஷ்டி கானியம் தவ பாதசம் ஆகிரிய சன்முக்கம் ஜலத்தபவர்க லக்மியலயம் குலய மத்திய சதோருபய தம் ரானு அபம் ஜகட்டா ஆனமர காமூரம் சன்மே தவிர ஆணம் சுத்துமையோ வேதாபா தம் ரானுமம் ஜகட்டா ஆனம காமூரம் ி அரணம்மந்தோவை பஜந்தி பஜாதி அன்று நாற்பத்தி மூணு மறுபடியும் பார்ப்போம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு ரெண்டு ஸ்லோகங்களையும் உற்பனை தயார் சொல்வதையும் மறுபடியும் பார்ப்போம் மூலம் சமஸ்கந்தம் உத்த உத்தரார்தம் அறுபதாவது அத்தியாயம் கானியம்யே தத்தவாஜம் ஆகிரய சன்முக்கரிம் ஜனதம் லட்சியலவிணய குலய மதோர்த்த விவித்திருஷ்டி கானியம் தவ பாதசோஜம் ஆகிரய சன்முக்கம் ஜனதாபம் லக்மியலம் விணயால மத்திய சதோர்த்த விவித்திருஷ்டி தம் ராம் அபம் ஜக்தீஷம் ஆமா பரத்தமூரம் சே தவிரி அணம் ஸ்மிருத்தியோந்திய முப்பா தம் ராமம் ஜக்த ஆமாம பரத்த ஜக்கமூரம் சான்மே தவிர ஒவ்வொரு கண்ணன் போட்ட ஸ்லோகம் லீக் பண்ண முடியாது அதை தூக்கி டபுள் சிக்ஸ் அடிக்கிறார் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி கான்யம் அந்த விவக்த திருஷ்டி தன்னுடைய கிதத்தையும் தன்னுடைய அதிகம் அதாவது தனக்கு எது நல்லது க்ஷேமம் எது கஷேமம் இல்லை அப்படின்னு நன்றாக தெரிஞ்சவளான மத்தியாகம் இந்த சரீரம் எப்படியா இருந்தாலும் விழப்பு வருது அதில் சந்தேகம் மரண தர்மம் அது அந்தமான தர்மத்தை கொண்ட சரீரத்தை கொண்ட எந்த ஸ்திரீதான் சமஸ்த கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமான உங்களுடைய சண்முக சனக்காதியோகளால புகழப்பட்டதும் கொண்டாடப்பட்டதும் சமஸ்தனங்களுக்கும் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஜனங்களுடைய தாபத்தை போக்கக்கூடியதும் லக்ஷ்மி தேவிக்கு இருப்படமான அப்படியே லட்சுமி தான் லக்ஷ்மி தேவிக்கு இருப்படமான அந்த பாதார விந்தங்களுடைய சுகங்கம் அதனுடைய வாசனையை முகர்ந்து பிறகு அதை வந்து புறக்கணித்து எப்பொழுதுமே அதிகமான மரண பயத்தை கொண்ட வேற யாரை வந்து ஆசிரிப்பாள் அதாவது உங்களுடைய பாதார விந்தங்கள் சனக்காது யோகிகளால் அவர்களை விட ஒரு ஞானிகள் யோகிகள் பக்தர்கள் இருக்க முடியுமா அவர்களே இது கொண்டாடக்கூடிய போழப்பட்ட ஸ்தோத்திரம் பண்ணப்பட்ட அப்படிப்பட்ட மோட்சத்தை கொடுக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு ஒரு வாசஸ்தானமாக இருக்கக்கூடிய அந்த திரும திருமலர் அடிகள் அந்த பாதார விந்தங்கள் எல்லாரும் பார்த்தா ரங்கநாதன் படுத்துட்டுக்கான அவருக்கு வந்து பாரசேவ கொண்டார்கள் ரங்கநாதன் வந்து படுத்திருக்கிற குளத்தை பல இடத்துல பார்க்கலாம் அங்கே வந்து பாரதேவ கொண்டார்கள் அந்த மாதிரி அப்பாதசேவ பண்ணக்கூடிய அவருடைய பாதார விந்தங்களுடைய கந்தம் சுகந்தத்தை முகர்ந்து அதை வந்து இருக்கிறவங்க வந்து வேறு யார் வந்து அதை விட்டுட்டும் அதிகமான சதோறு அதை அவிகனை அதை விட்டுட்டும் வர தெரிஞ்சுட்டும் எப்பொழுதும் அதிகமான மரண பயம் கொண்ட வேற யாரை வந்து ஆசிரிப்பார்கள் அப்படிங்கிற அது என்ன நாற்பத்தி ஸ்லோகம் அதுக்கு என்ன இதுக்கு அர்த்தம் பதினேழாவது ஸ்லோகத்துல சொன்னார் என்ன அசாத்மனோனு ரூபம் பைபஜியரிஷபம் ஏனத்வம் ஆசிரா சத்யா ஏன்யம் ஏதம் இது பதினேழாவது ஸ்லோகம் கண்ணன் சொன்னது உனக்கேற்ற சிறந்த ஒரு க்ரத்தியரை நீ வந்து கல்யாணம் நீ சுகத்தை அடைவாய் அப்படின்னு சொன்னாலே அது பார்த்தான் பயந்து போயிட்டாள் இல்லையா கல்யாணம் ஆகி எல்லாம் பல பேரம்பேத்தி வந்தாச்சு இப்போ வந்து சொன்னான்னா சீனா இல்லையா அதுக்கு தான் பதில் போகும் அப்போ வந்து இது சீரியஸாக இருக்காரு கண் கண்ணன் சொன்ன ஸ்லோகம் பதினொன்னுலேருந்து இருபது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒன்று பதினொன்றுக்கு இது பன்னெண்டுக்கு இது அப்படிங்கிற அப்படி வராது அங்கங்க அவள் சொல்லிட்டு இருக்கிற ஸ்லோகத்திற்கு ச கண்ணன் சொன்ன ஸ்லோகத்தை கரெக்ட் பண்ணி சொல்லணும் அதனால அப்படி பார்க்காதீங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்சா பாருங்க கேளுங்க கேட்டாவே போகணும் அப்போ பதினேழாவது ஸ்லோகத்தை இப்படி சொன்னது என்னன்னா அகாத்மனானு ரூபம் வைபஜ்டு பக்த்தியம் ஏனத்துவாதிரா சத்தியாதிகா லப்ஸ்ங்கிறதுக்கும் உனக்கு தகுந்த மாதிரி உனக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வசத்தியான ஒரு கல்யாணம் பண்ணிகிட்டு சுக தேடையவான்னு பதில் சொல்கிறாள் அந்த ருப்பணி தாயார் உன்னுடைய அந்த திருவடி தாமரிகள் அந்த அதுவும் தாமரை தான் முகம் தாமரை கண்ணு தாமரை ஹிருதயம் தாமரை தொப்புள் தாமரை எல்லா பாதங்கள் தாமரை அப்படிப்பட்ட அந்த திருவடி தாமரைகளால் தானே கல்யாண பாப்ப பாப்ப விமோச்சனம் கிடைச்சுனேன் அப்படிப்பட்ட தாமரைகளை சனக்காதி யோகிகள்லாம் ஆராதிக்கின்றனார்கள் பொற்றி போகிறார்கள் மிகவும் கொண்டாடுகிறார்கள் அப்படிப்பட்ட அவ வந்து எப்படி இருந்தே லோகத்தர் லோகத்தார் அடியை அணுகிச்சுக்கும் மூன்று விதமான தாபங்கள் இது ஆதி தெய்வீகம் ஆதி பௌத்திகம் ஆதி அப்படிப்பட்ட தாபங்களை நீக்கி முக்தியாக கொடுக்கக்கூடியது மகாலட்சுமி தாயார் திருமகள் அவர்களையே அந்த பாதார தன்னுடைய ஒரு இருப்பிடமாக சரணிடமாக கொண்டிருக்கள் அவர் யாரு இவ்வளவு மகாலட்சுமி தான் சொல்லியிருக்கேன் அப்போ இந்த அந்த திருவடித்தாமரைகளினுடைய சுகந்தம் நல்ல மனத்தை முகர்ந்த மனுஷ பிறவு எடு எடுத்து இன்ப துன்பங்களை அதாவது கஷ்ட நஷ்டங்கள் சுக நல்லா தெரிந்து கொண்ட எந்த ஒரு ஸ்தீதான் அதை விட்டுட்டும் அதாவது உன்னுடைய தரணங்களை பற்றி அதை அனுபவித்து விட்டுட்டும் இந்த ஜனன மரணம் பிறப்பு இறப்பு அப்புறம் ஜரா வியாதி இப்படி பயம் கொண்ட வேறு ஒரு புருஷன கணவனாக விரிப்பான் இது நல்ல குணங்கள் அற்ற பதினாறாவது ஸ்லோகத்து சொன்னதுக்கும் குணங்களின் கொள்கலன் அப்படிங்கிறது பதில் சொல்றான் எதையும் பதினாறாவது ஸ்லோகத்தில் என்ன சொன்னால் வைதர்பியத்தில் குணேர்கினா பிக்ஷுபிகி ஸ்லாகிதாமுதா விருத்தாவஜம் குணேர்கினா பிக்ஷுபிகி ஸ்லாகிதாமுதாங்கிறது இங்க நல்ல குணங்கள் அற்ற சொன்னா பதினாறாவது நீ வந்து குணங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஷர்யா நீதான் குணங்களுக்கு உண்டான ஒரு இருப்பிடம் குணங்களுக்கு உண்டான ஒரு பொக்கிஷம் அப்படின்படி பதில் சொல்கிறாள் நம்ம ருப்பணித்தாயர் நாற்பத்தி மூணாவது ஸ்லோகத்தில் பார்த்தோம் இல்லையா அதுக்கு நத்துவானுரூபம் கதாமதீஷம் ஆத்மா நமத்து ஜபரத் ஜ காமபூர் தியான்மே தவாங்கிரி அரணம் அரணம் சொல்லணும் அர்த்தம் அரணம்னா சரணம் அர்த்தம் தரணம் சுற்றுபேர் பிரமந்தியா யோவேபஜந்து லோகங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனா இருக்கார் எல்லாருக்கும் ஆத்மாரூபியா இருக்கார் அந்தர்யாமியிருக்கார் சாட்சியா இருக்கார் இந்த லோகத்திலையும் பரலோகத்திலையும் நம் உங்களுடைய எல்லா விதமான மனோ அபீஷ்டங்கள் மன மன பிரார்த்தனைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் எனக்கு அனுரூபமா இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட உங்களையே நான் கணவனாக பதியாக அடைந்தேன் சம்சார துக்கத்தை நாசம் செய்யக்கூடிய சம்சார துக்கம் இல்லாமல் முக்தி கொடுக்கக்கூடியவர் அப்போ ஞானத்து கொடுத்தும் முக்தி கொடு அப்படி செய்யக்கூடியவர் எந்த தாங்கள் வந்து தன்னை சேவிப்பவனே வசந்தம் அவங்களை சேவிப்ப கொடுங்க ஆராதி பண்ணக்கூடிய தனக்கு அதீனமாக செய்கிறீர்களோ அப்படிப்பட்ட தங்களுடைய திருவடி இருக்கேன் அந்த பாதார் விந்தம் இருக்க ரங்கநாதனுடைய பாதார் பிந்தம் ரெண்டும் பாதார அநேக ஜென்மங்களால சுற்றி தெரிந்து கொண்டிருக்கும் எனக்கும் கட்டாயம் சரணமாக ஏற்பட வேண்டும் சரணமாக இருக்க வேண்டும் அப்படின் சொல்றாள் விவரமாக பார்த்தோம் நாற்பத்தி மூணாவது ஸ்லோகத்தம் ரூபம் கதாமதீஷன் அதுக்கு என்ன சொல்றாள்னா பிரபோ தாங்கள் வந்து இந்த லோக ஈஸ்வரன் எல்லாவற்றுக்கும் ஆத்மா நீங்கள் எல்லா பக்தருடைய விருப்பத்தை இந்த லோகத்திற்கும் இகல் ஈகத்துக்கும் பரத்துக்கும் இமையிலும் மறுமையிலும் அதை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய நீங்க தான் கர்மபல ஜாதம் கர்மம் ஜாட்யம் கர்மம் வந்து அது வந்து இது இல்லாதது அது வந்து ஜடமானது கர்ம பலன் கொடுக்கக்கூடியது ஈஸ்வரன் தான் அது நீங்க எனக்கு ஏற்றவர்னு நான் உங்களை கணவராக பதியாக வலித்தேன் தாங்களோ தங்களை அண்டியவர்களுக்கும் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய மோகம் மயக்கம் மாயையை நீக்கி தன்னுடைய சாயுத்தியத்தை கொடுக்கக்கூடியவர் அதாவது அனா யாசிர சாயுத்யம் வினா தைன்யம் ஜீவனம் தெய்வமே கிருப்பையா கிருஷ்ணா தவ பாரபக்தி மச்சன்தரான்னு சாயுத்தியத்தை கொடுக்குறோம் அப்படின்னா நான் புனராவர்த்தி ரகித மோட்சத்தை கொடுப்பார் மறுபடியும் இந்த பிரபஞ்சத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லாமல் பண்ணப்படும் அப்போது செய்வீனுக்கு இப்போ செய்வனுங்கிறது கர்ம அதாவது இது வந்து ஆகுத அப்புறம் பண்ணக்கூடிய கர்மா அப்படி எல்லா விதமான கர்மாக்கள் ஏற்ப பல பல ஜென்மாக்களை பிறந்து இழைச்சு போன எனக்கும் எல்லா பிறவைகளும் உங்களுடைய அந்த திருவடிகள் சரணமாக புகலிடமாக ஏற்பட வேண்டும் அதனால லௌகீகமான பல விதமான பண்றோம் சஞ்சிதம் அதுதான் ஏற்கனவே பண்ணி வச்சுருவேன் ஆகாமி இன்னும் பண்ணிட்டு இருக்கிறது இன்னமே பண்ண போறது இது வந்து பிராரப்தம் இப்போ ஓடி இருக்கு நமக்கு அப்படிப்பட்ட கர்ம பலன் பாப புண்ணிய பாப புண்ணியங்கள்லாம் அதெல்லாம் தொலைச்சி உங்களுடைய திருவடிகளே சரணமாக அமைய அடைய வேண்டுகிறேன் அதுதான் சொல்கிறார் அப்படி இதை வந்து எந் அவருடைய தாத்பரியத்துக்கு ஒரு ச பதிலாக இதை சொல்கிறப்படுது வேறு ஒரு இதாக எடுத்துக்க முடியாது ஒரு ஒரு ஸ்லோகத்துக்கு பதிலாக வந்து எடுத்துக்க முடியாது அப்படி கர்ம பலன் அடைய வேண்டும் அதனால் லௌகிக சுகமும் பகவானால் கிடைக்கும் பாரமார்த்திக சுகமும் கிடைக்கும் அப்படி சொல்கிறால் மேலே பார்ப்போம் கிருஷ்ணார்படும்